கல்வாறு சிலுவையிலே நம்முடைய நோய்களையெல்லாம் சுமந்து தீர்த்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு எண்ணெய் எதற்கு ஒய் ஆயில் யாக்கோபு வாசிக்க வேண்டிய பகுதி யாக்கோபு ஐந்தாம் அத்தியாயம் பதிமூன்று முதல் பதினெட்டு வரை உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன் ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள் அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியும் எழுப்புவார் அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் நீங்கள் சுகமடையும் உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினான் அப்பொழுது மூன்று வருஷமும் ஆறு மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை மறுபடியும் ஜபம் பண்ணினான் அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது பூமி தன் பலனை தந்தது மனப்பாட வசனம் யாக்கோபு ஐந்தாம் அத்தியாயம் பதினைந்தாம் வசனம் விசுவாசம் உள்ள ஜபம் நோயுற்றவனை குணமாக்கும் ஆண்டவர் அவனை எழுப்பி விடுவார் அவன் பாவம் செய்திருந்தால் The the The prayer offered in faith will will will make the sick person well. The Lord will raise him up. If he he has sinned, ஐந்து பதினாலில் வியாதி உள்ளவர்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிப்பதை திருமறை கூறுகிறது இதை சுட்டிக்காட்டி ஜபா எண்ணெய் என்று இப்பொழுது பாட்டில்களில் அடைத்து பிரசங்ககளால் விற்கப்படுகிறது இக்காரியத்தை குறித்து வேதம் என்ன கூறுகிறது என்று உண்மை கிறிஸ்தவர்கள் அறிய விடுகின்றனர் கவனிப்போம் மகிழ்ச்சிக்கு அடையாளமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாசனை தயலங்கள் பயன்படுத்தப்பட்டன துக்க நேரத்திலோ அவை அகற்றப்பட்டன திருமறை காலங்களில் மருத்துவ சிகிச்சைக்காகவும் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டது ஒரு சில வசனங்கள் ஏசாய ஒன்று ஆறு உள்ளன்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமே இல்லை அது காயமும் வீக்கமும் நொதிக்கிறமும் உள்ளது அது சீழ்பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது இன்னொரு எட்டாம் அதிகாரம் இருபத்தி வசனம் கீழே பிசின் தைலம் இல்லையோ ரண வைத்தியனம் அங்கு இல்லையோ ஜனமாகிய குமாரத்தை சுகமுடையாமல் போனான் சுகமளிக்கும் ஒழியத்திற்காக புறப்பட்டு சென்ற இயேசுவின் சீடர் இந்த யூத பழக்கத்தை தொடர்ந்து கையாடினர் அதைத்தான் மார்க் ஆறாம் ஆயம் பதிமூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் இஸ்ரேலின் பன்னிரண்டு கோத்திரங்களுக்கு முக்கியமாக யாக்கோபு எழுத கடிதம் வியாதியுள்ளவருக்கு எண்ணெயை பயன்படுத்த சொல்லுகிறது நான் வாசித்த பகுதியிலே இவ்வித சம்பவங்களில் பூசி எண்ணெய் பூசி என்று தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ள அலைபோ என்னும் கிரேக்க சொல்லுக்கு உடலில் தேய்ப்பது என்று பொருள் வியாதி உள்ள விசுவாசிகளுக்கு ஜபமும் சிகிச்சையும் தேவை என்பதையே இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக பவுல் திமுத எழுதும் பொழுது ஒரு வயிற்றிலே அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காக தண்ணீரோடு திராட்சரமும் சேர்த்துக்கொள் மேலும் என்ன என்பது வேதத்தில் தூயாவியானுக்கு ஒரு அடையாளம் தீர்க்கத்தரசிகள் ஆசாரியர்கள் அரசர்கள் ப்ராபர் கிங்ஸ் இவர்கள் அந்த பணிக்காக நியமிக்கப்பட்ட எண்ணெயால் அபிஷேகிக்கப்பட்டன எனவே நோயுற்றோருக்கு ஊழியம் செய்கையில் அவர்களுடைய நம்பிக்கையை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணெயை ஒரு தொடுதொழி அடையாளமாக பயன்படுத்துவதில் தவறேதுமில்லை ஆனால் ஜெபிக்கப்பட வேண்டியதோ அபிஷேகிக்கப்பட வேண்டியதோ எண்ணெய் அல்ல அப்படி செய்வது சிலை வணக்கம் விக்கிரகாராதன எண்ணெயில் எந்த வல்லமையும் இறங்குவது இல்லை ஜம்தான் நோயுற்றவரை குணமாக்கும் புதிய உடன்படிக்கையில் கடவுள் எந்த பொருளையும் அபிஷேகிப்பதோ பரிசுத்தப்படுத்துவதோ இல்லை அபிஷேகமானது மாம்சமான மக்கள் மீது மட்டுமே இறங்கும் சுகமடைப்பு ஊழியம் செய்ய வேண்டிய பொறுப்பு முக்கியமாக உள்ளூர் சபை மூப்பர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக அடுத்து விசுவாசிகள் ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்க வேண்டும் அதே அத்தியாயம் பதினாறாம் வசனத்திலே நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஜபம் இருக்கிறது சுகமளிப்பு ஊழியர்கள் கிறிஸ்தவர்களை ஜபத்திற்காக உடனே தங்களுக்கு கடிதம் எழுதவும் தொலைபேசியில் தெரிவிக்கவும் கூடாமல் துணி எண்ணெய் போன்றவற்றை பாசலில் அனுப்பாமல் விசுவாசிகளையும் மேப்பர்களையும் உள்ளூர் சூழலிலேயே ஜபித்து சுகமளிப்பு ஊழியத்தை வளர்ப்பிக்க அவர்கள் ஊக்குவிக்க வேண்டும் இப்படி செய்தால் குணமளிக்கும் வரங்களை பயன்படுத்துவதில் உள்ள நெறிகட்ட இன்றைய முறைகளுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்கலாம் மதுரையைச் சேர்ந்த லா பொன்னுசாமி ஐயர் அவர்கள் பாடிய ஒரு கீர்த்தனையிலிருந்து இரண்டு வரிகளை வாசிக்கிறேன் பிணியாணிக்கும் நம்பிக்கை தாருமே மருந்தோடே உமது பேரதிசய கிருபை கூறுமே பரம வைத்தியா விசுவாசமுள்ள ஜபம் நோயுற்றவனை குணமாக்கும் ஆண்டவர் அவனை எழுப்பி விடுவார் அவன் பாவம் செய்திருந்தால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் எங்கள் பரம வைத்தியரே உன்னுடைய சமூகத்திலே நாங்கள் இந்த வேளையிலே வருகிறோம் நீர் அனுப்பியுள்ள குணமளிக்கும் வரங்களுக்காக எங்களுக்கு தந்துள்ள குணமளிக்கும் வரமுள்ள ஊழியர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த நாளிலே இந்த தொலைக்காட்சி செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களிலே சுகமீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் செபிக்கிறேன் கர்த்தாவே உமுடைய வல்லமை மாறி போகவில்லை அற்புதம் செய்ய எப்பொழுதுமே உமக்கு காலம் பிந்தி போகவில்லை இப்பொழுதும் நீர் அற்புதங்களை செய்கிறீர் உமுடைய வல்லமை உம்முடைய வார்த்தையினுடைய வல்லமை என்று போல் இன்றும் உள்ளது கர்த்தாவே ஒரு வார்த்தை சொல்லும் இவர்கள் எல்லாரும் இப்பொழுது சுகமாக எழுந்திருப்பார்கள் கர்த்தாவே உடைய குமாரனாகியேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கரண் நீட்டி தொட்டு பிரசுத்தாவியானவரின் வல்லமையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள நாமத்தினால் அவருடைய தளமுகளால் நீர் இவர்களை குணமாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்